பாரதத்தில் தர்மம் என்னும் இந்நிகழ்ச்சியில் தினமும் காலையில் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட தர்மங்களை பார்த்து வருகிறோம் வித திருத்தராட்டனுக்கு பல தர்மங்களை உரைக்கிறார் பாரதத்தில் தர்மம் என்னால் மகாபாரதத்தில் கூறப்பட்ட தர்மம் என்றும் கொள்ளலாம் நம் பாரத தேசத்தில் அன்றிலிருந்து இன்று வரை மகான்களாலே போற்றப்பட்ட தர்மம் என்றும் கொள்ளலாம் நாம் அனைவரும் சனாதன தர்ம மதத்தை சேர்ந்தவர்கள் சனாதனம் பழையதான தர்மம் நம்மை காக்க கூடியது தரதீதி தர்ம நாம் அனைவரையும் அது காக்கும் வேத போதித இஷ்டசாதனம் தர்மம்னு சொல்லுவார்கள் வேதத்தாலே ஒத்துக்கொள்ளப்பட்டதாய் நாம் ஆசப்பட்டதை நேர்மையோடு நமக்கு ஏற்றதை ஆசைப்பட்டதை பெக்கூடிய நேர்மையான வழி ஏதோ அதுவே தர்மம் நல்லத்தை ஆசைப்பட வேண்டும் அதை அடைவதற்கு நல்லத்தையே வழியாக பின்பற்ற வேண்டும் இதான் தர்ம சிந்தனம் தர்ம சிந்தனம் கூறுகிறோம் அப்ப பாரதத்தில் பாரத தேசத்தில் என்றென்றும் சனாதன தர்மம் மதம்தான் மேலோங்கி நின்று இருக்கிறது நல்லவர்கள் யாரும் தீயவர்கள் அல்லர்கள் ஆனால் எப்படியோ அவர்களுக்குள் ரஜோகுண சமோகுணம் புகுந்திருக்கிறபடியால் தீமை தலை தூக்குகிறது தீமையை அடக்கி நல்லத்தை வளர்க்க வேண்டும் இதாச பண்ணார் வால்மீகி செய்தார் செய்தார் அனைத்து ரிஷிகளும் பண்ணினார்கள் ஆழ்வாராச்சார்தர்களும் பின்பற்றினார்கள் நாம் இப்ப அந்த பாரதத்தில் தர்மத்தை பார்க்கும் போது யாரெல்லாம் ஏன் அவர் பயிற்சி நடந்துகிறார் ஏன் புத்தி இல்லாமல் நடந்து கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறோமே கடைசியிலே அதுல ஒருத்தராக நாம் ஆகிவிடக் கூடாது அல்லவா புத்தி இல்லாம நடந்துட்டாருனா அது எனக்கு புத்தி இல்லாமல் நடந்து கொள்ளுகள் நான் புத்தி இல்லாமல் நடந்தவனா எனக்கு என்ன மூளை இல்லையா ஒழுங்கா சிந்திக்கிற திறமை கிடையாதா உள்ளது ஆனாலும் சில சிலதை நாம தெரியாம தப்பு பண்ணிடுறோம் அந்த தவறுகள் எது எதுன்னு தான் இப்ப வரிசா சொல்லுண்டு வரார் இந்த தவறுகள்லேயே நம்மளை விலைக்கு நட்டோம்னு அப்ப நாம யாரும் முட்டாளாக யாருக்கும் அப்படி இருக்கணுங்கிற எண்ணம் கிடையாது எல்லாருக்குமே புத்தி இருக்கு யாருக்கும் இன்னைக்கு ஒண்ணு இப்ப படிப்பு வாசனை இல்லாத கொட போறதில்ல இருக்கிறது படிப்பே இல்லாத போனா கூட பண்பு இருக்கலாமே வெறும புத்தக படிப்பு மட்டும் பண்பாளன் ஆக்கிவிட போவதில்லை வாழ்க்கை முறையை அமைத்துக் மேலும் பண்டிதனுக்குரிய அடையாளம் இலக்கணம் சொல்லும் போது புத்தகத்தை முழுக்க கரைக்கு கொடித்தவன் என்றும் சொல்ல மாட்டார்கள் பண்பாளனைத்தான் பண்டிதன் கொண்டாடுகிறார்கள் பண்பாளன் மோட்சம் போகிறான்னு சொல்லுகிறார்கள் பக்தனை கொண்டாடுவார்கள் அபக்தனை ஏசுவார்கள் இதனை எல்லா இடத்திலையும் பார்த்துக்கலாம் ஆனால் ஏதோ பிறப்பால் உயர்ந்தோம் பிறப்பால் தாழ்ந்தோம் படிப்பு நிறையா பணம் நிறையா இது எதுவுமே இதிகாச புராணங்களில் காணப்பட மாட்டாது சமதர்மம்னு சொகம் பண்டித்தாகா சமதரிசனாகு கண்ணனே கீதையில சொல்றார் அப்ப சமமான பார்வை அனைவரையும் ஒன்றாக பார்த்தல் அனைவரையும் சமமாக பார்த்தல் முச்சன் இப்ப நாம பார்க்க போறது யாரிடத்தில் நம்பிக்கை வைக்க கூடாதோ அவனை நம்பாதோ என்று சொல்லுகிறார் நம்பிக்கை வைக்க கூடாதவன் இடத்துல சூட்டா நம்மளை எப்போது ஏமாற்று வருங்கிறது தெரியாது சொல்லு ஒருத்தன் நமக்கு விரோதி அவர் நம்மள நம்ப மாட்டார் அவர் நம்ம கிட்ட நல்லெண்ணமும் கிடையாது அவரை நன்னா அடையாளம் கண்டுப்போம் விலகி இருந்துருவோம் ஆனா நமக்கு நண்ப நாட்டை இருந்து கொண்டு நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம கோட்டிலே இருந்திருந்து அப்புறம் ஏதாவது நமக்கு குற்றம் பண்ணுட்டா இல்ல நமக்கு எதாவது தப்பு செஞ்சு விட்டார்னா நம்மளால தாங்கிறதுக்கு முடியாது சொல்லி எவ்வளவு தூரம் இவரை நம்பினேன் நம்ம கதை நாடகங்கள்லாம் பார்க்கறோம் கூடவே இருந்து குழி படிச்சு விட்டார் கூடவே இருந்து காலை இழுத்து விட்டுட்டார் நமக்கு வேண்டியவரா இருந்தார் ஆனா தெரிச்சுட்டார்னா அது என்னமா நடக்கிறது அது இப்போ அந்த வேண்டியவரா நடிச்சவரை பத்தி யோசிப்போம் நடிச்சதுல ஏமாந்தவரை பத்தி யோசிப்போம் இந்த வேண்டியவராக ஒருத்தர் நடிக்கிறாரே அவரை பார்த்து நான் ஏன் ஏமாந்து போறேன் ஏன்னா எனக்கு உண்மையில் எது நன்மைன்னு தெரிஞ்சுகிட்டேன்னால் அந்த நன்மையை ஒருத்தர் பெற்று தருகிறேன்னு சொன்னால் தாராளமாக நம்பலாம் அதாவது எனக்கு உண்மையில் நன்மை தர்மத்தின்படி நடப்பது ஆத்மாவை தெரிந்து கொள்வது நேர்மை மாறாமல் இருப்பது உயர்ந்த கதியான மோட்சத்தை அடைவது இதெல்லாம் இது எல்லாத்தையும் ஒற்றை பெற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்றாருன்னு வச்சுங்க அப்ப அவரை நம்பலாம் ஆனா அந்த பெற்றுக் கொடுக்கும் அவர் என்னென்ன பேசுறாரோ அதன்படி நடக்கிறாரான்னு பார்க்க வேண்டும் எளிமையாக இருக்கிறாரும் பார்க்க வேண்டும் சுலபத்துல நம்மோட பேசுறாரா முறுக்கிக் கொண்டு இருக்கவில்லையான்னு பார்க்க வேண்டும் இப்படி தெரிஞ்சின்றா தான் அவரை நாம நம்பறதுக்கே ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா இதுல இன்னொரு கேட்டது இருக்கு நான் எது எனக்கு ஏற்றது அல்லாததோ அதான் ஆசைப்பட்டு இருக்கேன்னு வச்சுருந்தோம் மோக்கத்துக்கு போனேன்னு ஆசைப்பட்டது ஏற்றது ஆத்மா பத்தி தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டது ஏற்றது அந்த ஏற்றதை பெற்று இருப்பவராக இருக்க வேண்டும் அவர் வெறும் வேஷதாரியாக இருந்தா பிரயோஜனி அடுத்தது பார்த்தா நமக்கு ஏற்றதையே நினைக்கல நான் யாரோ திடீர்னு தவறான வழியில் எனக்கு ரெண்டு நாளைக்குள்ள பத்து கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோ அதை ஒருத்தர் பெற்றுக் கொடுக்கிறார்னு சொல்லி அதனா நம்பினேன்னு சொன்னால் அப்பவும் தப்புட்டானே கண்டிப்பா அவர் நம்பிக்கை துரோகம் மண்ணத்தான் போறார் இன்னைக்குறேன்னு சொன்னா கூட நாளைக்கு இல்லேன்னு சொல்லிட்டு போறார் பல பேர் சொல்லுவா நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுங்கோ அத நான் ரெண்டு நாளைக்குள்ள முப்பதாயிரம் ரூபா ஆச்சு குடுக்குறேன் எத்தனை பேர் நம்பி ஏமாந்துட்டு தெரியுமா இப்போ என்னென்னமோ எஸ்எம்எஸ் ஆ வரும் இமெயிலா வரும் நீங்க எனக்கு உங்களுக்கு இப்பவே நூத்தம்பது கோடி ரூபாய் உங்க கொடுக்கறதா இருக்கும் அதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்கோ அதை எத்தனை கைப்பட போடணுமோ போட்டு நூத்தம்பது கோடியா கொடுத்துடுறோம்னா நம்பணுங்கிறதுக்காக போறோம் போறமேன்னு சொன்னால் அதுக்கு யாது காரணமா இருக்கும் நமக்கு முதல்ல நூற்றம்பது கோடி வேணுமா வேண்டாமா நம்ம யோசிக்க வேண்டாமா அப்ப நமக்கு தேவையில்லாததில் ஆசையை கொண்டு விட்டோம் அந்த ஆசையை ஒருத்தர் நிறைவேற்றி கொடுக்கிறேன்னு சொல்றார் அதுல நம்பிக்கை வைக்கிறோம் வைத்து நம்பிக்கை மோசம் போனோம்னு சொல்றது மற்றொரு வகுப்பு ஆக ஒரு வகுப்பு நமக்கு ஏற்றதான் ஆசைப்பட்டிருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கிறேன்னு சொன்னார் அவர் நல்லவராக இருக்கணும்னு நம்பிக்கை வைக்கணும் அந்த ஏமாத்தர்களும் நடக்கறி நமக்கு ஏற்றதல்லாததில் ஆசை வைத்தோம் அந்த இடத்துலையும் நம்பினோம் அங்கேயும் ஏமாற்றப்படுகிறோம் இந்த ரெண்டு ஏமாற்றதுலுமே நடக்கிறது இல்லையோ இதுல முதல்ல கூட கொஞ்சம் கணிசிக்கலாம் ஏன்னா நான் ஏற்றதான் ஆசைப்பட்டேன் சுவாமி ஆத்மாவை பத்தி நினைக்கணும்னு அரோத்தர் சொல்லிக் கொடுக்கிறேன்னு சொன்னார் கடைசியில நியாயமான குருவே இல்லையாம் அவர் ஏதோ நாம் பணம் கொடுக்க போறேங்கிறது தான் ஆத்மாவை நான் பரமாத்மாவை பத்தி கேட்க போனேன் அவர் எனக்கு நான் கொடுக்கற சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னமோ தெசத்திற்குட்டார் இது கூட சற்று ஏற்றுக்கொள்ளலாம் என நான் வேண்டியதைத்தான் ஆசைப்பட்டேன் ஆனா வேண்டாதது ஆசைப்பட்டு எனக்கேது ஏற்புடையது அல்லதோ அதுல ஆசைப்பட்டு நம்பிக்கை வைத்து ஏமாந்து போனேன் என்னால் அப்புறம் என்ன சொல்றது இப்போ அவனுடைய பாக்கியத்தை துர்தசை அவரே நொந்து கொண்டு இருக்க அது இருக்கவே கூடாது அப்ப ஆற நம்புவது கூடாதோ அப்படி நம்ப கூடாது லோகத்துல யாரும் மிராக்கள் எல்லாம் பண்ணவே முடியாது அது முதல்ல ஞாபகம் பல பேர் சுற்று வேதைகள் பண்ணி இரும்பையே சங்கமாக்கி கொடுத்துடுறோம் பித்தளைய சங்கமாக்கி கொடுக்குறோம் இதோ பத்தாயிரம் ரூபாய் கொடுங்கோ ஒரு லட்சம் ரூபாயா ஆட்சி கொடுத்துடுறோம் உங்களுக்கு இந்த இந்த சங்கத்தை வச்சுங்கோ இந்த யந்திரத்தை வச்சுங்கோ இதை வீட்டுல வச்சுங்கன்னா என்னென்ன நன்மை எல்லாம் நடந்து போட போறது பாருங்கோ இதோ இந்த லேச்சியந்திரம் என்ன நடக்க போறது பாருங்கோ இந்த சாயத்தை கட்சிங்கோ எங்கேயோ பட பொருள் தயவு செய்து கேட்டுக்கிறேன் இது எதுவும் வேதத்தில் சொல்லப்பட்டவை அல்ல இதை எதையும் ரிஷிகள் சொல்லவும் மாட்டார்கள் ரிஷிகளுடைய வாதம் தனிச்சிறப்பான வாதம் அவர்கள் சொல்லுவதெல்லாம் பகுத்தறிவுங்கறத அது பகுத்தறிவு உண்மையா நாம இப்ப பகுத்தறிவாளர்கள் சொல்ல வேணும்னால் ரிஷிகள் ஒத்தரும் இத போல சூப்பர்ஸ்டீஷியஸ் அவர்கள் பேசவே மாட்டார் தேவையற்ற மூட நம்பிக்கைகள் கிடையாது ஆழ்வார்கள் அதை நம்பையும் ஒரே ஒரு நம்பிக்கை பகவானுடைய திருவடிகளில் அப்ப நம்ப வேண்டும்னா அதத்தான் நம்ப வேண்டும் வியாதி போறதுக்கும் அதை நம்பலாம் கல்யாணம் ஆகறதுக்கும் அதை குழந்தை பிறக்கறதுக்கு நம்பலாம் செல்வத்துக்கு நம்பலாம் ஆனா பெருமாள் பார்த்துட்டே இது எல்லாத்தையும் உனக்கு தரேன் நீ நன்னா நம்பு உனக்கு அவசியம் தரேன் ஆனால் இதனுடைய அல்டிமேட் அப்செக்டிவா எது இருக்குன்னு கேட்டுவார் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை குழந்தை பிறக்கலையே ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனால் கல்யாணம் பண்ணி குழந்தை பெறுவதே உனக்கு அல்டிமேட் அப்செக்டிவா அதுதான் உன்னுடைய கடைசி அப்செக்டிவா தர்மத்தை நான் நடைபிடிக்க வேண்டாமா குழந்தை இருந்ததுன்னா நான் தெரிஞ்சின்ற தர்மத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக பெருமாள் கேட்டால் குலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுகிறாய் எனவெல்லாம் செய்யும் நிழல் விஷும் பருளும் அருள் ஒரு பெருநிலம் அளிக்கும் எல்லாவற்றையும் பெருமாள் நமக்கு கொடுக்கிறான் ஸ்ரீநிதி நிதி அபாரம் பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதி தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே காஞ்சியில் தேவ பெருமாள் பெருந்தேவி தாயாரோடு எழுந்துருளி தேவதேவ திவ மகிஷி நாயகி அவளுக்கு இல்லாத சொத்தா அவளுக்கு அவரா தேவதே ரெண்டு பேர் கொடுக்காட்டியா நமக்கு மதேதானு கொடுக்க முடியும் ஒரே ஒருத்தனத்தான் நம்ம நம்பலாம் அப்ப விஸ்வாசம் சொன்னால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஸ்ரீமன் நாராயணன் பெருமான் அவனுடைய பக்தர்கள் நேர் பக்தர்கள் இவர்களை நமக்கு தேவையானது ஆசைப்பட வேண்டும் கண்டிப்பா பெருமாள் கொடுக்கிறார் அதை விட்டுட்டு எங்கெங்கோ எத்தா தித்தன் தெரியும் நம்பிக்கை வச்சுட்டு ஓ இவர் இப்படி சொன்னாரே நடக்கலையே அவர் இப்படி சொன்னாரே நடக்கலையேன்னா இப்ப இவர்களால் எல்லாம் என்ன பெரிசா சொல்லிட முடியும் இப்ப எங்கிட்ட வந்து கேட்கிறேன்னு வச்சுங்க இந்த குழந்தை கல்யாணம் ஆகல சொல்லுங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் கல்யாணம் ஆகல என்ன சொல்ல முடியும் இப்போ இந்த குழந்தைக்கு வியாதிப்படுத்துறது போக்க முடியுமான்னா ஆளுக்கு தான் மிராக்கள்லாம் பண்றதுக்கெல்லாம் இயலாது அந்த குழந்தைகளுடைய வியாதி போகும் எந்த கஷ்டமும் போகாதுன்னு சொல்லவே வரல நம்மால் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுகிறேன் அதை செய்ய வேண்டியது தெய்வமே தவிர நாம் யார் அப்போ நீ எதுக்கு சுவாமினா ஒன்னே ஒண்ணும் அப்போ உபன்யாசகளுக்கே தேவையா இல்லையா பல செய்தித்தாள்கள்லாம் கேட்குறா பாருங்க குரு வேணுமா வேண்டாமா உபன்யாசகர் வேணுமா வேண்டாமான்னா கண்டிப்பா வேண்டாம் ஆனால் ஒன்னே ஒன்று மட்டுந்தான் வேணும் நாங்க எதுவும் பண்ண முடியாது பகவான் தான் பண்ண முடியும்னு சொல்றதுக்கு மட்டும்தான் வரும் இதை மற்ற எதற்கும் யாரும் யாரையும் எதிர்பார்க்கறதுனால பயனே ஏற்படாது இது கிடைச்சா அது கிடைக்குமா அது சொன்னா இங்க கிடைக்குமா இதுக்கு போனா இதை பெற்றுக் கொடுப்பாலாம் நம்ம தேடிக்கொண்டிருந்தோம்னால் மனுஷர்களுக்கு இந்த சக்தி எல்லாம் கிடையாது இருக்கிறது பகவான் குருத்தம் தான் சக்தி இருக்கலாம் நிஜமா இதோ பத்திரிகாசிரமத்துக்குள்ளேயோ காசிக்குள்ளேயோ கயக்குள்ளேயோ சிறந்த ரிஷிகள் யோகிகள் இன்னைக்கு இருக்கலாம் ஆனா அப்படி இருக்கிறவா நம்மோட வந்து பேசி உனக்கு இத தரையும் சொல்லவே மாட்டார்கள் அவர்கள் விலகி இருந்துருவார்கள் லோகத்துல வைராக்கியம் அப்ப விஸ்வாசங்கிறது பகவான் இடத்தில் வைக்க வேண்டும் இறை அன்பர்களிடத்திலே வைக்க வேண்டும் அவர்கள் எப்படி நடந்துப்பாங்கிறத உடனே நம்ம அடையாளம் வந்து எதுக்காக நம்ம இடத்துல இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எவ்விடத்திலையுமே பணமோ சொத்தோ அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோ அந்த இடத்திலேருந்து நாம விலகி இருக்கிறது நல்லது அப்பப்ப கிடைக்கிறதா அப்பப்ப செலவழிக்கிறமா அதுக்கு மேல சேர்த்து சேர்த்து சேர்த்துன்றும் போகிறதுக்கு போகணும்னா அப்ப ஆயிரம் வம்பு தும்புன்ற வந்துடும் நம்பிக்கைக்கு இடமாகாத இடமாயிடுது ஆக பகவான் திருவடிகள நம்பிக்கை வைக்கணும் அதைத்தான் மகாவிஸ்வாசங்கிறார்கள் சரணாதி நீயே தான் எனக்கு உபாயம் உன்னையே தான் நம்புகிறேன் உன்னை தவிர மற்றவற்றை நாம் நம்பவில்லை அப்படிங்கிறது முக்கியம் பெருமாள் நிச்சயமா நம்ம காரியம் பண்ணுவாருங்கிற உறுதி தேவை அது சின்ன வயசுலேயே பிரகலாதனுக்கு வந்தது சிறு வயசுல ஆண்டாளுக்கு வயசான பிற்பாடு நமக்கு வர வேண்டாமா அப்ப ஒரு குழந்தைக்கும் சொல்லப்பட வேண்டியது யாரையும் நம்பறையோ இல்லையோ பெற்றோரை நம்பு பெருமானுடைய பிரதிநிதிகள் குருவ நம்பு கண்டிப்பா நலவு செய்வார் எதுவும் இல்லையா இறைவனை நம்பு மத்த எந்த நமக்கு புத்தி போறதோ இல்லையோ நட்பு ஏற்படுறதோ இல்லையோ பகவானிடத்துல நட்பும் நம்பிக்கையும் இருந்ததுனால் அவர் என்ன சனி பக்கத்துல யாருக்காருன்னு சொன்னால் கண்டிப்பா இருப்பார் அந்த நம்பிக்கை முச்சம் நாம என்ன பண்ணுவோம் அவசர அவசரமா எங்கேயோ இருக்கு நமக்கு ராபத் தோன்றியும் வச்சுங்க அமெரிக்காவில் இருக்கிற உடனே ஒருத்தருக்கு போன் பண்ணுவோம் அவருக்கு டிக்கெட்டு கிடைக்கிறதுக்கு கூட ரெண்டு நாள் ஆகலாம் ஆனா நம்மோட கூடவே பெருமாள் பொருள் சட்டுன்னு அவர் பேரை சொல்றதுக்கு நமக்கு யோசிக்க ஆனா கஜேந்திரன் கூப்பிட்டான் பகவான் ஓடிவந்தான் திரௌபதி கூப்பிட்டாள் எம்பெருமான் சுடவேஸ்வரன் அதே போல ஒரு பிரகலாதன் இதோ தூணில் இருக்கிறான்னு சொல்ல பகவான் தோன்றினான் ஏதேதோ ஏதேதோ நம்பிக்கை வைத்தால் ஏமாந்து போக போவது வாங்கோ வைத்தமான நல்ல பிக்சட் டெபாசிட் ஒங்கியும் போகவே போகாது ஜாதரக கருங்கல் சிலையாசம் பெருமாள் நல்ல ஆதிசேஷ பர்ஜங்கத்தில் திருக்கோலூர் அழ்வார் தென்னகருக்கு பக்கத்துல உண்ணும் சோறு பருக சின்னம் வெத்தலையும் எல்லாம் கண்ணம் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணுள்ள லவன்ஷேர் வளம் மிக்க அவனூர் வினவி கிண்டனன் நிலமான் புகுமூர் திருக்கோளூரே வைத்த மானிசி பெருமாளா சிவசாதிக்கிறார் நிஷேப வித்தன்னு பெருமாள் திருந்தான் அப்ப அவர்தான் மானிசி அவரு இடத்துல அசலும் ஜாகிரதையா இருக்கும் அவர்ட வட்டியும் ஜாகிரதையா இருக்கும் அசல் ஏது பகவான் தான் அசல் வட்டி ஏது பக்தியோட அவர் அனுபவிக்கிற மொழியோ பக்தி தான் வட்டி பக்தியும் இனிக்கிறது அப்ப வட்டி நிறையா கிடைக்கிறது பெருமாள் அங்கேயுமே போல அசலும் என்னா இருக்கு வட்டி நல்லா இருக்குன்னா அதை ஓஹோ இதெல்லாம் காப்பாற்ற போறதுன்னு எங்கேயும் கூடாது எது குறைச்சலா கிடைக்கிறதோ அதுல திருப்தியப்பட்டுக்கணும் ஏதோ ஆகாசத்தில் இருக்கிறது கிடைக்க போகுதுன்னு நினைத்தா அன்றை திருக்க கூடிய மோர் சாதத்துக்கே ஆபத்து வந்துவிடும் அதனால நம்பிக்கைங்கிறத்தை உறுதியோட பெருமானுடைய திருவடிகளில் வைக்க வேண்டும் அதைத்தான் மகாவிசுவாசம்னு சொல்றார்கள் ஆனா இந்த உலகத்துல நாம வாழ்க்கிறோம் அந்த வாழ்க்கையில படுற கஷ்டங்கள்லாம் பெருமாள் நம்பிக்கை குறைக்காமல் நடக்கும் பல விஷயம் நடக்கும் ஏதாவது துர்மரணம் நடந்து போகலாம் ஆக்சிடென்ட் நடக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை இழந்து போயிடலாம் நண்பர்கள்லாம் விரோதித்து கொண்டு போகலாம் உறவுக்காரத்துல கெட்ட பேர் எடுத்து விடலாம் சட்டென்று கையில இருந்த சொத்தத்தினையும் காணா போடலாம் என்னவனா நடக்கலாம் இந்த வாழ்க்கையில் இத்தனை நடக்கத்தான் போகுது அப்படிங்கறதுக்காக பெருமாள் தம்பிக்கை இழக்க போனால் அவராய் இதத்தனையும் செய்ய சொன்னார் உண்மையா இங்க யோசிச்சு பார்த்திருந்தார் இந்த ஓரோர் இழப்புக்கு அருகில் என்னுடைய தவறு ஒன்றேனும் இருக்கும் நாம் பண்ண தப்பே இல்லாமல் ஒரு இழப்பு எனக்கு கிடைச்சிடவே கிடைச்சிடா அப்போ அறான ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவர் சரியா ஓட்டிருக்காமல் இருக்கலாம் அதனால நடந்து விடலாம் அது குரூப்பா பல பேர் போயிருந்தா கூட அவர்கள் ஓட்டாம தப்பா ஓட்டினது தப்பா போயிடலாம் இப்போ எனக்கு மகனோ மகளோ தவறா என்னை புரிஞ்சு கொள்ளாமல் மரணம் ஏற்பட்டு போகலாம் ஏதிருந்தாலும் ஏதோ ஒரு குற்றம் பின்புலத்தில் இருக்கும் அதை விடுத்து பெருமானிடத்துல நம்பிக்கை குறைவிட்டது காரணம் கூடாது என நம்பிக்கைங்கிறது அவரிடத்திலே வைக்கல என்னால் அப்ப நம்ம வைக்கிறதுக்கு இடமே இல்லாமல் போய்விடும் கண்டிப்பா பகவானிடத்தில் விஸ்வசிக்கலாம் ஆணுகூல்ய சங்கல்பகா பிராதி குல்ய வர்ஜனம் ரஷ்ஷி தீது விசுவாசா அவர் கண்டிப்பா விசுவாசம் யாராரெல்லாம் பெற்றோர்களாலும் உற்றார்களாலும் கைவிடப்பட்டவர்களோ அவர்கள் அனைவரையும் இறைவன் கண்டிப்பாக ரட்சித்திருக்கிறான் அப்ப விஸ்வாசம் அவரிடத்தில் இருக்கணும் எங்க விஸ்வாசம் வைக்கக்கூடாதோ அங்க வைக்கக்கூடாது இந்த விதூரநீதி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன்